வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நமது பாதுகாப்பு நமது உரிமைகள் என்ற பெயரில் பிரச்சாரமானது குழந்தைகளிடையே ஏற்படும் பாலின பிரச்சினைகளை அடையாளம் காண்பதாகும் இரண்டு பத்தொன்பது வயது முதல் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் ஆகிய கட்டாய ராணுவ பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டமானது மொரோக்கோ நாட்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டுள்ளது மூன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சத்யபால் மௌலிக் என்பவர் ஆவார் நான்கு அஞ்சலகங்களில் செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கு தொடங்குவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அமெரிக்கா நாட்டு அரசினால் வழங்கப்படும் சிறந்த ராணுவ தளபதிக்கான லெஜெண்ட் ஆப் மெரிட் அவார்டு எல்இ ஜிஐ என் லெஜன் ஆஃப் மெரிட் அவார்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் சார்பில் பதினைந்து வயதிற்கு போட்டியை வென்ற நாடு எது மூன்று ஜகார்த்தா ஆசிய விளையாட்டு போட்டி விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் பத்து மீட்டர் துப்பாக்கி சுடும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் யார் நான்கு உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமைப்பின் சார்பில் உலக புகையிலே இல்லா ஆளுக்கான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி